योगेन, योगेन शुद्धात्मा பஞ்சோஷாத்மா நீலவாஸ் यथा பஞ்சகோஷாதின்திவாத்மாலவ்ராட்டிக்கோய ஆத்மாவை இந்த மூணுக்கும் வேறா தெரிஞ்சுக்கொண்டார் ஸ்தூல சூக்ம காரண சரீராத் வதிரிக் தோகம் நான் யார் ஸ்தூல சூக்ம காரண சரீரத்துக்கு வேறானவன் நான் இதில் அடிக்கடி சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ அத்தனை பேரும் உண்மையிலேயே இல்லை நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா நினச்சி பார்த்தா நினச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை ஏதோ பேசுகிற பொம்மை இந்த பொம்மை வந்து ஆத்மபோதம் கிளாஸ் எடுக்கிற பொம்மை இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற பொம்மை எல்லாம் ஆத்மபோதம் கிளாஸை கேட்குற பொம்மை என்னுடைய ஸ்தூல சூக்மக்காரண சரீரத்துக்கு வேறாக என்னை அறிகின்ற அதே நேரத்தில் நான் பார்க்குற எல்லாரையுமே ஸ்தூல சூட்ச காரண சரீரத்துக்கு வேறாகத்தான் நான் புரிஞ்சுப்பேன் இப்போ நீங்கள் வந்து உங்களை ஆத்மானு சச்சிதானந்த ஸ்வரூபம்னு நீங்கள் உங்களை உணரலைனாலும் நான் உங்களை சச்சிதானந்த ஸ்வரூபம்னு உணர்றத நீங்கள் தடுக்க முடியுமோ நான் உங்களை பார்க்குற போது சச்சிதானந்த ஸ்வரூபந்தான் பார்க்குறதும் பார்க்கப்படுறதும் எல்லாமே சச்சிதானந்தான் பார்க்குறவன் பார்க்கப்படும் பொருள் பார்ப்பதற்குரிய கருவி பார்த்தல் அனைத்துமே மெய்ப்பொருளுக்கு வேறாக இல்லை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படி அத்வைத்தே தரிசனம் பண்ணுறேன் அது சொல்லியாச்சு இப்போ வேற சொல்கிறார் பஞ்சகோஷ வதிரிக்தகா ஆத்மா இப்போ இந்த பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அந்த மூணு ஸ்லோகத்தின் மூலம் கடைசியில் முடித்தார் பதினாலாம் ஸ்லோகத்தில் கடைசி வரியில் சொன்னார் ஆத்மா ஸ்தூல சூஷ்ம காரண சரீராத் வதிரிக்தா நான் ஸ்தூல சரீரம் இல்லை நான் சூக்ம சரீரம் இல்லை நான் காரணசரீரம் இல்லை அப்படின்னு உன்னை நீ புரிஞ்சுக்கோ நீ உன்னை வந்து ஒரு தனி இண்டிவிஜுவலாக மைக்ரோ காசமாக எல்லாம் நினைக்காதே ரொம்ப பக்தி பணியோட நான் அப்படின்னு சும்மா குணிஞ்சு குணிஞ்சு உள்ளேயே போயிடாது நீ உள்ளே போகிறதுக்கும் இல்லை வெளியில் வரத்துக்கும் இல்லை அப்படிலாம் பாவனையெல்லாம் பண்ணிக்காது ஆக அந்த என்னது உன்னை குறுக்கிக்காதே உன்னை பெருக்கிக்காதே குறுக்கிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை பெருக்கிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை இல்லை ரெண்டும் கெட்டானா இருக்கலாமான்னு கேட்கக்கூடாது அப்படியும் இவங்க கிடையாது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை மத்தியமும் இல்லை ஆதி மத்தியாந்த் விவர்ஜிதா ஆதி மத்தியாந்த வர்ஜிதா சரி ஆத்மாவை தெரிஞ்சுக்கோ சொல்லிவிட்டார் அதை தான் இங்கே சொல்கிறார் பஞ்ச கோஷாதிகேன பஞ்சகோஷாதி யோகேன பஞ்சகோஷாதி யோகம்னா என்னது புதுசாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் நமக்கு புதுசு நீங்கள் இந்த பாடத்துக்கு ஆத்மபோதத்தில் முத முதல்ல நம்ம பார்க்குற ஒரு சப்தம் என்னது பஞ்ச யோகேன ஆதினா முதலானன்னு அர்த்தம் பஞ்சகோஷ கோஷம் முதலான முதலானவைகளோடு சம்பந்தம் வச்சுருக்கிறதுனால ஸ்லோகார்த்தத்தை சொல்கிறேன் அப்புறம் ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணுறேன் பஞ்ச கோஷங்கள் முதலானவைகளோடு நாம் தொடர்பு வைத்திருப்பதால் சம்பந்தம் வைத்திருப்பதால் தத்தன்மயிதா அதோட மயமாக நாம் இருக்கோம் ஆனால் ஆத்மா எப்படிப்பட்டது இது எதோடையும் சேராது சுத்தாத்மா சுத்தாத்மா தத்தன்மய இவஸ்திதா அந்த திருஷ்டாந்தத்தை அப்புறம் பார்ப்போம் சுத்தாத்மா தத்தன்மய இவஸ்திதா பஞ்ச யோகேன தத்தன்மய இவஸ்திதா இந்த சுத்தமான ஆத்மா அசுத்தமான பஞ்சகோஷங்கள் முதலானதோடு சேர்ந்து தன்னை அசுத்த மாதிரி நினச்சின்னு இருக்கு அசங்கன்னு சொன்னேன் ஆனால் நமக்கு என்னதான் உபதேசம் எத்தனை முறைதான் கற்கினோம் கேட்கினோம் என் இதயம் ஒடுங்கவில்லை யான் எனும் அகந்தை தான் எள்ளளவும் மாற இலை யாதினும் சித்தமிசை அபிமானம் குடிகொண்டது அப்படி பாடியிருக்கார் தாய் மாணவர் அது மாதிரி நம்ம அதையே திரும்ப திரும்ப பாடி ஆமாம் ஆமாம்மா நான் அதே நிலையில தான் இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுல நமக்கு ஒரு ஆனந்தம் நான் ரொம்ப பணிவானவன் மற்றவங்களுக்கு காமிச்சிக்கிறதுல நமக்கு இருக்கிற ஆனந்தம் இருக்கே ஆன்மீக வாழ்க்கையில் தன்னை ரொம்ப பணிவானவனாக காமிச்சுக்கிறதுல ஒரு ஆனந்தம் நீ பணிவானவனும் இல்லை அதுக்கு மேலே பெரியவனும் இல்லை நீ சிறியவனும் இல்லைங்கிறது அணோரணியான் மகத்தோ மகியான் ஆத்மா குஹாயாம் நிஹிதோசந்தோ அந்த பஞ்சகோஷம்னா என்ன பஞ்சகோஷம் ஆதி வேறு முதலானன்னு போட்டு கொடுத்தோம் பஞ்ச கோஷம்னா சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த இப்போ நம்ம படித்தோமே மூணு சரீரம்னு பிரித்தோம் இந்த மூணு சரீரத்தை அஞ்சாக பிரிக்க போகிறோம் ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரண சரீரம் இந்த சரீரத்தை நாம் இப்போ அஞ்சாக பிரிச்சுக்கிறோம் எப்படின்னு கேட்டால் இந்த ஸ்தூல சரீரம் இருக்கே இந்த சதை பிண்டம் இதை வந்து அன்னமய கோஷங்கிறோம் இந்த கோஷம்னு சொன்னால் மறைப்புன்னு அர்த்தம் கோஷம் என்ற சொல்லுக்கு மறைத்தல் மறைப்பு என்று பெயர் பஞ்சன்னா அஞ்சு அஞ்சு மறைப்புகள் கோ ஒரு திரை போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க கோயிலில் அஞ்சு திற வடலூரில் போட்டிருக்கான ஏழு திரைங்கிறாங்க அது மாதிரி இந்த அஞ்சு திரைன்னு நீங்கள் மனசில் ஒரு ஒரு திற ஒரு தரையாக எடுக்க எடுக்க எடுக்க உள்ளுக்குள்ளே பார்த்தா சுவாமிக்கு தீபாராதனை பண்ணுறாங்க தீபமங்களை ஜோதி நமோ நமன்னு தரிசனம் பண்ணிக்கிறோம் அஞ்சு திற மாதிரி இது ஆதி வேற போட்டிருக்காரு அதெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன் பஞ்ச கோஷம்னா அஞ்சு கோஷங்கள்னு பேர் கோஷவத் கோஷஹாங்கிற சங்கராச்சாரியர் இதை பற்றி விரிவாக தைத்திரிய உபனிஷத் பிரம்மானந்த வல்லியில் விஸ்தாரமாக பேசிடு ஆகா இந்த பஞ்ச கோஷம்னு சொன்னால் அன்னமய கோஷஹா இது ஒரு பேர் ஸ்தூல சரீரத்துக்கு தான் அன்னமய கோஷஹான்னு பேர் இந்த சூட்ச்ம சரீரத்தை மூணாக பிரிக்கிறோம் பிராணமய கோஷகா மனோமய கோஷகா விஜானமய கோஷஹான்னு மூணாக பிரிக்கிறோம் அப்புறம் காரண சரீரத்தை ஒரு கோஷமாக சொல்கிறோம் ஆனந்தமய கோஷா இதெல்லாம் ஆத்மாவை மறைச்சிருக்கிற மாதிரி இருக்குது மாதிரி இருக்குது விசாரம் பண்ணாத வரைக்கும் மறைச்சிருக்கிற மாதிரி இருக்குது இப்படி உட்காந்து மெனக்கெட்டு நாம் ஆத்மபோதம் படிக்கிற போது அந்த மறைப்பு எல்லாம் உண்மை அல்லனு தெரியுது இதுக்கப்புறம் எக்ஸட்ரான்னு போட்டிருக்கார் அவர் எக்ஸட்ரான்னா என்ன அர்த்தம் பதவி பதவின்னு ஒரு மறைப்பு நம்மக்கிட்ட இருக்குது நம்ம ஒரு பதவியில் இருந்தோமான அந்த பதவி நம்மளை மறைக்கிறது பணக்காரன் அது மறைக்கிறது ஏழை அப்படின்னு ஒரு தன்மை மறைக்கிறது அப்புறம் அப்பா அண்ணன் அண்ணா தம்பி என்னெல்லாமோ உறவுகள் நம்ம மேலே இருக்குது அப்புறம் வந்து இத்தனை உறவுகளும் மறைக்கிறது இதுக்கெல்லாம் நான் உடமையாளன் அதாவது இதெல்லாம் நான் வந்து உடையவனாக இருக்கிறேன் இந்த ஆசிரமத்தை நான் உடையவனாக இருக்கிறேன் எல்லாம் பொசஸ் பண்ணி இருக்கிறதெல்லாம் என்னை மறைக்கிறது ஏகப்பட்ட மறைப்போடு நான் இருக்கேன் நான் இதெல்லாம் உக்காந்து பொறுமையாக ஒரு இடத்துல நான் யாருன்னு விசாரமே பண்ணுறதே இல்லை நான் யாருன்னு விசாரம் பண்ணி நான் அத்தனையும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் ஆனால் நம்ம வந்து வாஸ்தவமாக இது எல்லாம் என்னெல்லாமோ துக்கம் இருக்கிறதா நினச்சுன்ட்ருக்கோம் ஒன்று ஒன்றுனாலையும் பிரச்சனை பதவி என்ன மறைக்கிறதுனால பதவி எனக்கு சுகத்தையும் கொடுக்கும் துக்கத்தையும் கொடுக்கும் குழந்தைகள் உறவுகள்லாம் இருக்குது உறவுகள் எனக்கு சுகத்தையும் கொடுக்கும் துக்கத்தையும் கொடுக்கும் உறவுகள் என்ன மறைக்கிறது பதவி என்ன மறைக்கிறது உடைமைகள் என்னையும் மறைக்கின்றன அந்த ஆதின்னு போட்டதுனால அதெல்லாம் போட்டுக்கணும் உடைமைகளில் எனக்கு இருக்கிற என்ன எனக்கு மனசில் உடைமைகளை பற்றின சிந்தனைகள் இருக்கின்றன உறவுகளை பற்றிய சிந்தனைகள் இருக்கின்றன அந்த எண்ணங்கள்லாம் என்னை ஆக்குபை பண்ணிட்டுருக்கு உறவுகளை பற்றிய சிந்தனைகள் இருக்கின்றன உடைமைகளை பற்றிய சிந்தனைகள் இருக்கின்றன அப்புறம் உடலை பற்றிய சிந்தனைகள் எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து நான் பணக்காரனாக இருக்கேன் நான் ஏழையாக இருக்கேன் ஆத்மா பணக்காரனும் இல்லை கிடையாது அப்புறம் நான் வந்து எனது அப்பாவாக இருக்கேன் மகனாக இருக்கேன் அண்ணனாக இருக்கேன் கணவனாக இருக்கேன் நீங்கள் போட்டுங்க அவங்கவுங்களோடைய போட்டுக்கணும் அதுக்காக அத்தனை நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது கணவனாக இருக்கேன் நான் ஒரு நாட்டினுடைய பிரஜையாக இருக்கேன் நான் தமிழனாக இருக்கேன் நான் ஹிந்துவாக இருக்கேன் நான் மனுஷியனாக இருக்கேன் நான் ஆணாக இருக்கேன் எல்லாம் வந்து அபிமானம் இத்தனை அபிமானம் இருக்குது இதெல்லாம் போட்டு நசுக்கி வச்சுருக்கோம் இந்த அகங்கிறத வந்து நசுக்கோ நசுக்குன்னு நசுக்கி வச்சுருக்கோம் ஆக இந்த ஸ்தூல சரீர அபிமானம் இருந்தால் அதுக்கு பேர் என்னென்ன அன்னமய கோஷம் நான் கருப்பாக இருக்கேன் கருப்பாக இருக்கேங்கிறது எதை குறிக்கிறது உடம்ப குறிக்கிறது கருப்பாக இருக்கேன் நெட்டையாக இருக்கேன் குட்டையாக இருக்கேன் செகப்பாக இருக்கேன் குண்டாக இருக்கேன் ஒல்லியாக இருக்கேன் இது வந்து ஸ்தூல அபிமானம் அப்புறம் இந்த ஸ்தூல நோய் வேறு இருக்குது ஐ ஆம் டயாபட்டிக் அப்புறம் வந்து எனக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்தூல சரீர அபிமானம் ஆகா இது ஒரு இதோடு சேர்ந்துவிட்டோம் தத்தன்மய இவஸ்திதா அது மயமாகவே ஆயிட்டோம் பதவி மயமாகவே ஆயிட்றான் உறவு மயமாகவே ஆயிட்றான் பணம் மயமாகவே ஆயிட்றான் அதான் தத்தன்மய இவஸ்திதா அதுதான் என்னது ப்ரீடாமினாக இருக்குது என்னதான் ஆத்மபோதம் படித்தாலும் பஞ்சதிசை படித்தாலும் அது ப்ரீடாமினாக இல்லை அது முக்கியமாக இல்லை இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது பலமாக இருக்குது ஆக தன்னை வந்து சரீரம் வேறு அதில் போராடத்துக்கு இது வேறு அப்புறம் அது ஜாதி வேறு தமிழனுங்கிறது ஸ்தூல சரீர உடம்ப பரு உடலை குறிக்கிறதா நுண்ணுடலை குறிக்கிறதா தமிழன் கன்னடியன் என்பது எதனையடிப்படையாக கொண்டு சொல்லப்படுகிறது தமிழ்மொழியில் பற்று உள்ளவனுக்கு தமிழ் மொழியில் அன்புள்ளவனுக்கு தமிழ்மொழியை கற்றவனுக்கு தான் தமிழனுங்கிறது பொருந்துமே தவிர சும்மா நான் தமிழ் பேசுகிற மொழியில் பறந்துருக்கேன் அப்படின்னா தமிழன் ஆகிட முடியாது ஏதோ பேசுகிற வீட்டில் பேசுகிற பேச்சு தமிழில் பேசிக்கிறோம் அதனால் நாங்கள்லாம் தமிழர்கள் அப்பப்போ இங்கிலீஷையும் கலந்து பேசுவோம்னா இங்கிலீஷ் தமிழன் தமிழ் இங்கிலீஷ் தங்கலீஷா அப்படின்னா ஒருத்தன் அப்படிலாம் சேர்த்துக்கணும் நீ எதுக்கு சொல்கிறேன் இந்த ஸ்லோகம் இப்படி சொல்லியிருக்கு தத்தன்மய இவஸ்திதா அதை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பார்க்கணும் தத்தன்மய இவஸ்திதா அதாவது மயமாக ஆயிடுறானோ ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை மயமாகவே ஆயிடுறான் பாருங்க அந்த பிரச்சனையை வந்து தன்னுடைய அதை உக்காந்து ஒரு இடத்துல பிரச்சனையை கொஞ்சம் வேடிக்கை பார்க்க வேண்டாமோ ஒரு இடத்துல உக்காந்து தன்னுடைய பிரச்சனையை வேடிக்கை பார்த்தா அந்த பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ணிவிடலாம் வேடிக்கை பார்த்தா தானே பிரச்சனையாகவே ஆயிடப்படாது தத்தன்மய இவஸ்திதா ஸ்தூல சரீர மயமாக தன் ஆக்கிக்கிறான் அப்புறம் என்னதுன்னா பசிக்கிறது இது அடுத்தது பசி தாகமெல்லாம் பிராணமயனை சேர்ந்தது ஆத்மாவுக்கு பசியோ தாகமோ கிடையாது ஆகையினால என்னென்னா எனக்கு பசிக்கிறது எனக்கு தாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது ஒன்று பிராணனுக்கு பசி ஏற்பட்டிருக்கு பிராணனுக்கு தாகம் என்னை சார்ந்து இருக்கிற பிராணன் பிராணனை சார்ந்து நான் இல்லை பிராணன் என்ன சார்ந்திருக்கு உறவுகள் என்ன சார்ந்திருக்கு பணம் என்ன சார்ந்திருக்கு பதவி என்ன சார்ந்திருக்கு நான் அதை சார்ந்து இருக்கிறது தான் சம்சாரம் அது என்ன சார்ந்துருக்குன்னு தெரிஞ்சுட்டா முக்தி அது என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கு நான் அதை டிப்பெண்ட் பண்ணி இல்லை அது வரும் போகும் உறவுகள் வரும் போகும் பணம் வரும் போகும் பதவி வரும் போகும் உடம்பு வரும் போகும் நான் உடம்பு இல்லை உடம்பு என்ன சார்ந்துருக்கு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி இந்த கேமரா மைக்கு உதவி செய்கிறது அது என்ன ஆகிடுறது மைக்கோடு சேர்றபோது ஆம்பிளிஃபையர் மைக்கோடு சேர்றபோது அது ஒலியை வாங்குகிற மயமாக ஆகிடுறது அந்த எலக்ட்ரிசிட்டி அப்படி காட்சி அளிக்கிறது ஆனால் உண்மையிலே எலக்ட்ரிசிட்டி வேறு ஒலி வாங்கிறது வேறு வெளிச்சம் மயமாக ஆயிடுறது ஃபேன் மயமாக ஆயிடுறது ஆனால் எலக்ட்ரிசிட்டி தனி தான் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் இன்னைக்கு ஆஃப் பண்ணிட்டான எலக்ட்ரிசிட்டி இருந்துருக்கும் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்புறம் அடுத்தது பிராணன்னு சொன்னேன் அப்புறம் மனசு எல்லா உணர்ச்சிகள்னால் ஏகப்பட்ட உணர்ச்சிகள் நல்ல உணர்ச்சிகள் கெட்ட உணர்ச்சிகள் ரெண்டும்ங்கட்ட உணர்ச்சிகள்த்தில் ஏகப்பட்ட உணர்ச்சிகள்ோஷன்ஸ் இருக்கு என்ன சொல்கிறோம் நான் இப்போ மூடு அவுட்டுங்கிறோம் நான் இப்போ மூடு நன்னா இருக்கு எனக்கு மூடு இப்போ ரொம்ப நன்னா இருக்குங்கிறோம் எனக்கு மூடு நன்னா இருக்குதுன்னு சொல்கிறது வேறே நான் நன்னா இருக்கேன்னு சொல்கிறது வேறே நான் நன்னா இல்லைன்னு சொல்கிறது வேறு இல்லையா நான் நான் இல்லைன்னா என்ன அர்த்தம் நம்ம ஊரில் நம்ம ஊரில் அர்த்தம் வேறு நான் சரியாக என் மனசு சரியாக இல்லைன்னு சொல்கிறது வேறு மனசோட மயமாக ஆயிடுறோம் அப்படியே மூஞ்சியெல்லாம் அதை காட்டுறது மனசு மயமாக ஆயிடுறோம் தத்தன்மய இவஸ்திதா அகம் சுகி அஸ்மி அகம் துக்கி அஸ்மி நான் சுகமாக இருக்கேன் நான் துக்கியாக இருக்கேன் மனசு மயமாக நம்மள சேர்த்து நடுறோம் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா படிப்போட சேர்த்துக்கிறோம் அறிவோடு சேர்த்துக்கிறோம் அறிவோடு என்னென்ன நான் படித்தவன் நான் பிரஸ்தானத்திலேயே பாஷ்யம் படிச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க நீங்கள் என்ன சொல் நான் எக்கானமி படிச்சுருக்கேன் எக்கனாமிக்ஸ் படிச்சுருக்கேன் நான் ஃபிசிக்ஸ் படிச்சுருக்கேன் நான் கெமிஸ்ட்ரி படிச்சுருக்கேன் நான் ஐடி எல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் எதோடன்னா அறிவோடு நம்மளை இணைச்சின்னு இருக்கோம் ஆனால் என்ன அது அறிவு மயமாக தூரம் போகிறது பாருங்க அப்புறம் தூக்கத்தில் இருக்கிறபோது என்ன சொல்கிறோன்னா இருந்தேன் தூக்கத்தில் அதோடு சேர்த்துக்கிறோம் ஆக ஆனந்தமயத்தோட அபிமானம் வச்சுன்ட்டா காரணசரீர அந்த ஆனந்தமயங்கிறது காரணசரீர அப்புறம் வந்து விஜயானமய அபிமானம் அப்புறம் வந்து மனோமய அபிமானம் அப்புறம் பிராணமய அபிமானம் அப்புறம் அடுத்தது அன்னமய அபிமானம் அப்புறம் புத்திரமய அபிமானம் புத்திரீமய அபிமானம் அப்புறம் வந்து என்ன பத்னிமய அபிமானம் பத்திமய அனி அபிமானம் இப்படி அபிமானம் போயிட்டு இருக்குது அது எல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகுது எல்லாம் அதில் பிரச்சனை வந்ததுன்னா நான் டிஸ்டர்ப் அதை தான் இங்கே சொல்லியிருக்கு பஞ்ச கோஷாதி யோகே உண்மையிலேயே அசங்கன் எதுவுமே இன்னும் ஒன்றுமே பண்ணாது ஆனால் நான் என்ன பண்ணிவிட்டேன் படபடக்கிறேன் படபடக்கிறேன் ரொம்ப கொஞ்ச நேரம் சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்புறம் படவட போட இருக்கேன் அப்புறம் மந்தமாக இருக்கேன் ஆனால் இதெல்லாம் இருந்தால் கூட அதோட சேர்த்துக்கக்கூடாதுன்னு பகவத்கீதையில் பதினாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறார் பிரகாஷஞ்சப் பிரவத்திஞ்ச பதினாலாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பிரகாஷப் பிரவத்திஞ்ச மோகமேவ சாண்டவ ந்வேஷ்டி சம்பிரவத்தானி நிவத்தானி காங்க்ஷதி ரொம்ப அழகான ஸ்லோகம் அதாவது மனசில் ஏற்படுற எந்த உணர்ச்சிகளோடையும் தன்னை இணைச்சிக்காதவன் குணாத்தீதன்கிறர் வெளியில் இருக்கிறவனுக்கு கூட தெரியாது வெளியில் பார்க்குறவனுக்கு வந்து எல்லா விதமான அந்த இமோஷன்ஸோடைய ரியாக்ஷன்லாம் தெரியத்தான் செய்யும் ஆனால் அவனுக்கு உள்ளே தெரியும் அவனுக்கு தான் தன்னஞ்சறிவது பொய்ய இருக்க எவ்வளோ தூரம் நான் வந்து அடிக்ட் ஆறேன் ஆகலேங்கிறது எனக்கு தானே தெரியும் இன்னொருத்தர் எப்படி அதாவது இன்னொரு ஞானத்தை இன்னொருத்தர் பண் கண்டுபிடிக்கிறதே கடினமாகிடும் சில அடையாளங்களை வச்சு இது பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப முக்கியம் என்னென்னா ஞானி விவகாரத்தில் தர்மத்தை ஒரு நாளும் விடமாட்டார் இதுதான் அடையாளம் ஞானி விவகாரத்தில் ஒரு நாளும் தர்மத்தை விடமாட்டார் ஒன்று சமாதியில் இருப்பார் இல்லாட்டி தர்மத்தை அனுஷ்டிச்சுருப்பார் எந்த விதமான பிரச்சனை இமோஷன்களுக்கு உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டாலும் கூட ஒருவேளை ஞானிகள் உணர்ச்சிகளுக்கு ஆட்படுகிறார்கள் என்று தோன்றினாலும் கூட நிறைய படித்திருக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றாக பிறருக்கு எடுத்துச் சொல்லவும் கூட செய்கிறார்கள் ஆனால் அவர்களை பார்த்தால் விவகாரத்தில் அப்படி இல்லையே அப்படின்னு தோணும் ஆனால் அப்படி இல்லை அவங்க வந்து எந்த காரணத்தை கொண்டும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டான் தர்மத்தை ஒரு நாளும் விடமாட்டார்கள் தர்மத்தை ஒழுங்காக கடைப்பிடித்து கொண்டிருப்பாங்க கொஞ்ச நேரம் இமோஷனல் ஆகிற மாதிரி தோன்றலாம் ஆனால் அது பெர்மனென்ட்டு கிடையாது ஏன்னா உள்ளுக்குள்ள ஜானம் வேலை செஞ்சுட்டே இருக்குது அதனுடைய அளவு கூடலாம் குறையலாம் சில சமயம் நாளாக நாளாக என்ன ஆகுன்னா எதுவுமே பாதிக்காத மாதிரி மறமன்றேங்கிறான் பாருங்க உணர்ச்சி உணர்ச்சியே கிடையாதப்பா எது சொன்னாலும் ஒரு உரைக்கிறது அந்த அளவுக்கு ஞானம் பலமாயிடும் ஆஹ பஞ்சக சுத்தாத்மா பஞ்ச பஞ்சகோஷாதி யோகேன தத்தன்மய ஈவஸ்து இந்த ஈவாங்கிறது ரொம்ப முக்கியம் ஈவ போலங்கிறார் அதது கூட இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் விசாரம் பண்ணினா அதது கூட அது இருக்காது நீங்கள் நேற்றுக்கு இருந்த உணர்ச்சியோட இன்றைக்கிலை இன்றைக்கி இருக்கிற உணர்ச்சியோட நாளைக்கு இருக்க போகிறதில்லை இன்றைக்கி இருக்கிற உணர்ச்சியோடு நம்ம இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கிற உணர்ச்சியோடு இருக்க போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக தொடர்ந்து இருக்கவே இருக்காது எல்லா உணர்ச்சிகளும் வரும் எல்லா உணர்ச்சிகளும் போகும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் நீலவஸ்திராதி யோகேன யதா ஸ்படிகா யதான்னா எப்படி ஸ்பட்டிகான்னா ஸ்பட்டிகம் நீலவஸ்திராதி யோகேன அதுக்கு பின்னால் ஒரு ஒரு ஸ்படிகலிங்கத்தை பெரிசாக வச்சு பின்னாடி நான் ஒரு நீல துணி அப்படி காமிச்சா அங்கேருந்து உங்களுக்கு பார்த்தா ஸ்படிகமே நீலக்கலரில் தெரியும் அப்புறம் அதை எடுத்துகிட்டு நான் மஞ்சள் கலரில் காமிச்சா மஞ்சளாக தோணும் அப்புறம் அதை எடுத்துகிட்டு ஒரு பச்சையில் காமிச்சால் பச்சையாக தோணும் சொல்லிட்டு இருக்கட்டுமா இப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணணும் ஆனால் ஸ்படிகம் வந்து என்ன இருந்தாலும் அது ஸ்படிகமாகவே நம்ம சொபாவம் என்னென்னா ஏதாவது பிரச்சனை கிடைக்குமான்னு பார்த்து ஒரு ஒரு பிரச்சனையோடு சேர்ந்துக்கிறோம் எதாவது ஒரு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னா ஒன்றுமே இல்லையே இன்னமும் மாதிரி இருக்கு அப்படின்னா அதனால தான் சரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கா ஏதோ ஒரு பிரச்சனையை பிடிச்சி எழுத்துப்போம் ஓட்டுப்போம்னா போர் அடிக்கிறது பிரச்சனை இல்லைன்னா சில பேருக்கு பிரச்சனையே பிடிக்கும் ஆனால் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது சனீஸ்வரன் கோவிலுக்கு எப்படி போகிறது பிரச்சனை இருந்தால் தானே போக முடியும் பிரச்சனையே இல்லைன்னா என்ன பண்ணுறது ஏதோ ஒரு பிரச்சனை வேணும் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை இல்லைன்னாலும் பிரச்சனை ஒன்றுமே இல்லை எதா வந்துடுமோ அப்படின்னு நினைக்கணும் அப்புறம் இது சரியாயிடும் போல் இருக்கே அப்படின்னா ஆகட்டும் என்ன சரியாயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அதுக்கு தான் அந்த பழைய ஒரு சினிமா வச்சனம் அது ஒரு சினிமா வச்சு வச்சனம் அது என்னென்ன இதான் ஒரு ஒரு பைத்தியம் ஒருத்தன் இருப்பான் அவன் ஒரு இதை வச்சுக்கினேன் முக்கா பைத்தியம் முழு பைத்தியம் இல்லை முக்கா பைத்தியம் அந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் இருப்பான் ரெண்டு பேர் இருப்பான் வைத்தியர் இருப்பான் அந்த பைத்தியம் திடீர்னு அவனை பார்த்து கேட்பேன் ஏ வைத்தியா என்னடா நினைக்கிறேன் அப்படியேம்மா சும்மா என்னடா நினைக்கிறேம்மா அவன் உடனே அந்த வைத்தியர் சொல்லுவான் தங்களுடைய ஆயுளும் நீடித்து தங்களுடைய நோயும் நீடித்து என்னுடைய உத்தியோகமும் நீடிக்க வேண்டும் என்று எல்லாமெல்லாம் யமதர்மராஜனை நான் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன் புரியுறதோ உங்கள் ஆயுசும் இருக்கணும் உங்கள் வியாதியும் இருக்கணும் எங்கள் உத்தியோகமும் இருக்கணும் அப்படிங்குறத நான் யம தர்மராஜாகிட்ட பண்ணுற பிரார்த்தனை அது மாதிரி சில பேருக்கு வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனையும் இருக்கணும் அதுக்கு சொல்யூஷனை தேடுற மாதிரியும் இருக்கணும் அப்படி இருந்துகிட்டே இருந்தால் தான் ஆனந்தம் எல்லாம் சால்வ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்த போதும் படித்தா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் போல் இருக்கே அப்படின்னா போட்டுமே அதுக்கு தானே படிச்சுன்னு இருக்கோம் அப்படின்னா எதோ ஒன்று ரெண்டாக இருக்கணும் இல்லாட்டி வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிடிப்பு இருக்கணும்ங்கிறதுக்காக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும்பா அப்போ என்ன சொல்கிறது நான் இல்லை உங்க உடன்னு வந்துடணும் வேதாந்தம் படிக்கிறவனுக்கு எப்பவுமே என்ன அஹமன்னம் அகமன்னம் அஹமன்னம் அஹமநாதோ ஹமநாதோ ஹமநாத ஹ அஹக் க்ளோ கருது அப்படி ஆனந்தமாக எப்போவுமே இருக்கணும் எவ்வளோ விவகாரம் வந்தாலும் உச்சி மீது வானிடிந்து போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது எப்பவும் ஆனந்தமாக தான் இருக்கிறது அஹலவாதிகேனா ஸ்டிக்கோஷாதினாத்மா தத்தன்மயி படிச்சு முடிக்கணும் எப்படி சொல்லி முடிக்கணும் பாருங்கீலவராட்டிக்காபாத்மா பஞ்சகோஷாதின்தவி ப அப்படின்னு அண்மையம் பண்ணி ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணிவிடணும் இப்போ நமக்கு என்ன நிம்மதி ஒரு வழியாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லி முடித்தேன்ப்பா இல்லை அவங்களுக்கு என்ன ஒரு வழியாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்து முடித்தோம் இந்த பிரச்சனை தீர்ந்துது இப்போ இனி அடுத்த ஸ்லோகத்துக்கு போனேன்